الحمد لله الحمد لله الذي خلق الخلق فأحصاهم عددا الحمد لله الذي قسم الرزق ولم ينسى احد الحمد لله الذي رفع السماء بغير عمد الحمد لله الذي بسط الارض على ما انجمت الصلاه والسلام على من بعث بشيرا ونذيرا مداعيا الى الله باذنه وسراج المنير وعلى اله واصحابه واتباعه ومن تبعهم بإحسان الى يوم الدين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونادى اصحاب النار اصحاب الجنه ان افيضوا علينا من الماء ان افيضوا علينا من الماء او من رزق الله قالوا ان اللَّهُ حَرَّمَهُ مَا عَلَى الْكَافِرِينَ الَّذِينَ اتَّخَذُوا دِينَهُمْ لَهْوًا وَلَعِبًا وَغَرَّتْنِهِمْ حَيَاةُ الدُّنْيَا فَلْيَوْمَ نَسْأَلُهُمْ عَمَّا نَسُوا لِقَاءَ يَوْمِهِمْ هَذَا وَمَا كَانُوا بِآيَاتِنَا يَجْهُدُونَ صدق الله العظيم وقال نبينا عليه الصلاه والسلام لو تعلمون ما اعلم لضحكت قليلا ولا بقيتم كثيرا وما تلذذتم بالنساء على الفروج ما خرجتم من السعودات تجرؤون الى الله رواه البخاري وقال ايضا حفه الجنه بالمكاره புகழ்சியும் இவ்வுலகத்தை பதைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏகவர்கள் நாயம் அல்லாஹு ஜலாலுக்கு உரித்தாகத்தும் கருணையும் சலாமினும் நிகேற்றமும் இவ்வுலகத்துக்கு ரஹ்மத்தாக அருளாக அனுப்பப்பட்ட உத்தம தூதர் முஹம்மத் முஸ்தபா ரசூல் அப்சல்லாஹு அலிஹி வாலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கையை எடுத்து நடந்த தம சகாப தோழர்கள் மீதும் யாமம் பரியந்தம் வாழும் முமீனான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக இம்மாவனுடைய கடுமையை நிறைவேற்றுவதற்காக சமூகம் அளித்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே பெரியோர்களே நம்புள் ஆலமீன் அம்மா ஜெல்ல ஜெலாலுகோ அம்மன வாழுகோ நம் வெற்றிக்காக என்னென்ன விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படி நம்மை பணித்திருக்கிறானோ அவற்றை என்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும் என்னென்ன விடயங்களை விட்டு எல்லாம் கொள்ளும்படி நம்மை விலக்கிருக்கிறானோ அவற்றிலிருந்து முற்று முழுதாக விலகி நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் ஹசம்துல்லா அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியோர்களே கனவான்களே அம்புல் ஆலமீ அல்லா ஜெல ஜலாலு அம்மன பாலுகு நம் அனைவருக்கும் ஒரு குறுகிய கால தன் அனுப்பியிருக்கிறான் உலகத்தினுடைய வாழ்க்கை சகோதரே சொற்பமான வாழ்க்கை முடிஞ்சு போகக்கூடிய வாழ்க்கை மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை மீடூரிகால வாழ்க்கை என்றென்றுமே முடியாத நிரந்தரமான ஆசிராவுடைய வாழ்க்கை அந்த ஆசிரத்துக்காக அந்த ஆசிராவுடைய வாழ்க்கைக்கு தயாரிப்பதற்காகத்தான் எல்லா இந்த சொற்பகால உலகத்தினுடைய வாழ்க்கையை தந்திருக்கிறான் யார் யாரெல்லாம் புத்திசாலிகளாக உலகத்தினுடைய வாழ்க்கையை பயன்படுத்தி தனது நஷ்டை கட்டுப்படுத்தி ஆசைகளை கட்டுப்படுத்தி உயர்ந்த சுவருக்கத்திற்காக தன்னை தயாரித்துக் அவர்கள் ஈருலகிலே வெற்றி பெறுவார்கள் ஈரூலகலே நிம்மதியான வாழ்க்கை அடைவார்கள் அதற்கு மாற்றமாக யாரெல்லாம் தனது வாழ்க்கையை மனம் போன போக்கில் ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் ஈருலகிலே நஷ்டவாதி அன்பானவர்களே கனவான்களே சகோதரர்களே உலகத்தினுடைய வாழ்க்கை ஒரு சிறிய குறுகிய கால வாழ்க்கைதான் ஆசிராவுடைய வாழ்க்கை நாம் எல்லோரும் மௌத்துக்கு பின்னால் சந்திக்க போகக்கூடிய அந்த ஆசிராவுடைய வாழ்க்கை நிரந்தரமானது நீடூடி வாழ்க்கை அன்பானவர்களே கனவான்களே அல்லா குறந்த சொல்கிறான் ஆடனுடைய மனிதர்கள் எல்லோரும் அல்லாஹ் நாளை மகனை நான் எழுதி எழுப்பாற்றி விட்டு அல்லாஹ் கேப்பான் தும்பில் எல்லாரும் பூமியில எத்தனை வருடம் வாழ்ந்தீர்கள் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் வாழ்ந்த வருடங்களை சொல்லுங்களேன் அப்போது அடியார்கள் சொல்லுவார்கள் ஆ யா ல்லா நாங்களோ ஒரு பகல் அல்லது ஒரு ஒரு இரவு தான் உலகத்துல வாழ்ந்திருப்போம் கொஞ்சம் காலம் உலகத்துல வாழ்ந்தோம் அன்பானவர்களே கனவான்களே அல்லாஹன்னு நீங்கள் ஒரு பகல் அல்லது ஒரு இரவு என்று சொல்கிறீர்களே அதைவிடவும் கொஞ்சம் வாழ்கதான் தும் இல்ல அன்னும் தான நீங்க சரியா விளங்கிக் கொள்வீர்கள் என்றால் வாழ்க்கையோட ஒப்பிட்டு வாழ்க்கையை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தான் ஒரு சில நிமிடங்கள் தான் என்பதாக என்ற கருத்துப்பட குரான் அல்லா சொல்கிறான் அன்பானவர்களே கனவான்களே இந்த ஒரு சில வினாடிகளுடைய வாழ்க்கை தான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை மனம் போன போக்களை வாழ்ந்துட்டு மௌத்தாக தந்த வாழ்க்கை அல்ல இன்பங்களை அனுபவிச்சு சந்தோஷமா உலகத்துல வாழ்ந்துட்டு மனம் விரும்புற மாதிரி வாழலாம் விரும்புற மாதிரி உடுக்கலாம் விரும்புற மாதிரி சம்பாதிக்கலாம் விரும்புற மாதிரி சாப்பிடலாம் விரும்புற மாதிரி எல்லாம் உலகத்துல வாழ்வதற்கு அல்லா தந்த வாழ்க்கை அல்ல அல்லா கேட்கிறான் அகஹிபு தும் அதிகார்களை நீங்க என்ன நினைச்சு கொண்டிருக்கிறீங்க நான் உங்களை வீணாக விளையாட்டாக பரிசுக்கிறேன்னு சொல்றீங்களா நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்க நான் ஏதோ வீணுக்கு பரிசு ஏதோ துனியாவுடைய ஒரு வாழ்க்கை ஏதோ ஒரு ஷோண்டு காட்டணும் என்பதற்காக நான் எப்படி மிருகத்தை படைத்திருக்கிறேனோ அவ்வாறே மனிதனை படைத்திருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேங்களா எல்லாரும் திரும்பவும் என்னிடத்துல வர மாட்டீங்க என்னிடத்துல வந்து கேள்வி கணக்கெல்லாம் பதில் சொல்லணும் இந்த ஆசிரியாருடைய வாழ்க்கையை சந்திக்க நீங்க அந்த அப்படியெல்லாம் நடக்க மாட்டாதுன்னு நினைத்து கொண்டிருக்கீர்களா என்று அந்த ஆசிராவுடைய வாழ்க்கையை பயந்து கொள்ளுங்கள் அந்த மருமையை நாளை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக ரபுல் ஆலமீன் அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான் அன்பானவர்களே கணவான்களே நாங்க எல்லாரும் உலகத்தினுடைய வாழ்க்கை ஒரு சொற்ப வாழ்க்கைக்கு வந்திருக்கிறோம் நாங்கள் எல்லாரும் மவுத்தாக போறோம் மவுத்துக்கு பின்னால அல்லாஹ் உயரந்தரமான சுவர்க்கம் அல்லது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பயங்கரமான நரகத்தை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான் அபுல் ஆலமின் அவன் பார்க்கிறான் அடியார்கள் எப்படி யாரும் சுருக்கத்தை போயிட்டு அடியார்கள் எல்லாரும்மியனுடைய திருப்பி அடைஞ்சி வாழணும் இதுதான் அல்லாஹுடைய விருப்பம் அடியார்கள் யாரும் நஷ்டமானியாக விடக்கூடாது என்பதுதான் அல்லாஹூடைய ஆசை அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்லுகிறான் பல மாதிரி விளங்கப்படுத்துகிறான் اللهم لل الذين سركتم بكم عليكرام دار السلامك وان غدياركه سركتم करीबन आगुडयारले वलायका يدعو لا اله الا الله الى والله يدعو الى الجنه ال والمغفرات باذن الله سبحانه இந்த உலகத்தினுடையவர்கள் எல்லாம் உலகத்தினுடைய இன்பங்கள் எல்லாம் நரகத்தில்தான் கூப்பிடுகிறது அதனுடைய முடிவு நரகம் தான் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் உங்களை அழைப்பான் அழைக்கிறான் எதன் பக்கம் தெரியுமா ார்களே பாவத்தையும் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் உயர்ந்த சுருக்கத்தை உங்களுக்கு தர தயாராக இருக்கிறேன் இன்பமான வாழ்க்கை சுபீட்சமான வாழ்க்கை அடையலாம் சுருக்கத்துக்கு உங்கள் ஆங்கடியார்களே இது அல்லாஹுடைய அலை புஷகர்களே அல்லாஹளை கூப்பிடுகிறான் அல்லாஹளை அழைக்கிறான் குசுக்கும் வளக்கும் பீஹா மாத்தோன் எல்லாம் சொல்கிறான் அடியார்களே நான் உங்களை கூப்பூட சுருக்கம் நீக்கிறேன் உங்களோட மனம் விரும்புற மாதிரி எல்லாம் வாழலாம் மனம் விரும்பறதெல்லாம் கிடைக்கும் வளர்க்கும் கேட்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சுருக்கத்துல இன்பமான வாழ்க்கை அன்பு தூண் அல்லா சொல்கிறான் அந்த சுருக்கத்துல நீங்க விரும்புறது எல்லாத்தையும் மடங்கு உங்களோட கண்ணு குளிர்ச்சியானது எல்லாம் கிடைக்கும் நீங்க சுருக்கத்துல நிரந்தரமான வாழ்க்கை வாழ்வீங்க அங்க மௌத் ஆகிறது என்பது இல்ல அன்பானவர்களே அன்பானவர்களே ஆயிரணக்கான ஆயுத்துகள் அல்லா சுருக்கத்தை சொல்லி சொல்லி சொல்லி அடியார்களே சுருக்கத்துக்குரிய ஆகுங்களோ சுருக்கத்துக்குரிய தன் ஆக்கி அடியார்களே சுருக்கம் உங்களுக்காக தான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு சொல்கிறான் அமல்கள் செய்கிறார்களோ உலகத்தினுடைய வாழ்க்கையை நல்ல முறையில கழித்து கொள்கிறார்களோ அவர்களுக்குரிய கூலியான சுல்கத்தை தான் வைத்திருக்கிறேன் இன்பமான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையெல்லாம் வைத்திருக்கிறான் அன்பானவர்களே அன்பானவர்களே இரக்கமா சொல்கிறான் இவ்வக்கமா அன்பா எங்கள்ட்ட கேட்டுக்கொள்கிறான் அன்பவர்களே அடியார்களே ஓ அன்பு சும் வாகுமே குன்னாரா நீ உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரைகளையும் உங்களுடைய மனைவி உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பொறுப்பு உள்ளவர்கள் எல்லாம் நீங்க நரகத்திலிருந்து பாதுகாத்து தூங்குகிறார்களே நரகத்துக்குரியவர்களாக உங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டாம் பார்வையாக பார்த்து பார்த்து பார்த்து கண்ண நரகத்துக்குரிய கண்ணாக்கிக் கொள்ள வேண்டாம் காதாக இருந்து பாதுகாத்துக்கொண்டோ உயர்ந்த சுருக்கத்துக்குரியவள் ஆகும் அறியார்களே அன்னா அந்த நரகத்தினுடைய விறகுகளாக நான் மனிதர்களையும் கற்களையும் தான் வைக்கப் போகிறேன் அல்ல சொல்கிறான் அன்பானவர்களே அன்பானவர்களே அந்த நெருப்புக்குரிய விருதுகளாக நீங்கள் ஆகிட வேண்டாம் உயர்ந்த சுருக்கத்துக்குரியவர்கள் என்று நான் அல்லாஹ் எங்களை போப்பிடுறான் இறக்க இறக்கமுள்ளவன் அல்லா அடியார்களே நல்ல அடியார்கள் ஆகும் ஆகும் நம்பி சொல்லும் அடியார்களை பார்த்து நீ அடியார்களே பாவம் செஞ்சி செஞ்சி செஞ்சு செஞ்சு நீங்கள் அல்லாவுடைய ரசமத்திலிருந்து நிராசையாகிட வேண்டாம் என்னை அல்லா மன்னிச்சுவானா எனக்கும் சொற்கன் கிடைக்குமா நான் இதுக்கு பின்னால் இனி மன்னிப்பு கிடைக்காத நிலாசியாகவா நாம் அடியார்களே நான் மன்னிப்பு தயாராக இருக்கிறேன் மௌத்துக்கு முன்னால நீங்கள் மீண்டு வாங்கடியார்களே மௌத்துக்கு முன்னால தௌவா செய்யார்களே உங்களை அடியார்களே உயர்ந்த சுருக்கு நீங்க உங்களை ஆக்கிக்கொண்ட அடியார்களே சொல்கிறான் நல்லாக நிச்சயமாக அல்லா நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய எல்லாருடையவும் எல்லா பாவத்தை மன்னிக்க தயாராக இருக்கிறான் அடியார்களே உலகத்தினுடைய வாழ்க்கையில மன்னிப்பு கேட்டுக்கொண்டு உலகத்தினுடைய வாழ்க்கையில நீங்கள் நல்லவனா கண்ணாக்கொண்டு அடியார்களே வாழ்க்கையில தொழுகை கலா செய்யுங்க அடியார்களே வாழ்க்கையில நீங்க சம்பாரிக்கலாங்க அடியார்களே நீங்க வாழ்க்கையில நீங்க பாவம் செய்றீங்களா பாவத்தில் இன்பம் கண்டீங்களா எந்த பாவம் அமைந்தாலும் பரவாயில்ல அடியார்களே கவிதா அல்லா சிரிக்க தவிர மன்னிக்க மாட்டான் உலகத்தில அபால் அது தொ தயாராக இருக்கிறான் அன்பானவர்களே அன்பானவர்களே அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான் அல்லா எங்களை சொருக்குறான் கூப்பிடுறாங்க இந்த சந்தர்ப்பத்துல நாங்க கை செய்தப்பட்டு மௌத்துக்கு பின்னால அல்லா அல்லது வேலில் அதிகார்களே அல்லா சொல்கிறான் நாளே கையாமத்து நாளையில சிலர் வருவாங்க சில மோசமானவர்கள் உதவிகள் வருவாங்க கேட்கப்படுவாதி உங்களுக்கு உலகத்தில் அத்தாட்சிகள் அல்லாவுடைய ஆயத்துகள் ஓடி காண்பிக்கப்படலையா மௌத்த பற்றி சொல்லலையா தவற பற்றி சொல்லலையா சூக்கத்தை பத்தி உங்களுக்கு ஞாபகம் மூட்டல்லையா இதெல்லாத்தையும் நீங்க பொய் பிச்சீங்களே இப்படி எல்லாம் நடக்காது இதெல்லாம் பொய் என்று சொன்னீங்க இதெல்லாம் நீங்க மணந்து வாழ்ந்தீங்க இதெல்லாம் பின்னால பாப்பது வாழ்ந்தீங்க அடியார்களை நீங்க அப்படித்தான உலகத்தில் வாழ்ந்தீங்க நிகழ்த்தி விட்டது நாங்கள் மட்டமான முறையில் வாழ்ந்துட்டோம் மோசமான தண்டனையில் இந்த நவீனத்தை வெளியே போட்டு வெளியாக்குடியா நாங்கள் அந்நியாயக்காரர்கள் ஏற்றுக்கொள்வோம் அன்பானவர்களே அன்பானவர்களே அல்லாஹ் என்ன தெரியுமோ சொல்லுவான் அதிகார்களே சந்தர்ப்பம் முடிந்துவிட்டது உலகத்தினுடைய வாழ்க்கை சொற்பமான வாழ்க்கை நான் உனக்கு சந்தர்ப்பமா தந்தேன் அடி ஆகலே மண்ணிங்கோ மண்ணிக்க தயாராக இருக்கிறேன் சொன்னேன் இப்போ ஒன்றும் கேட்க மாட்டான் அல்லா என்ன தெரியுமா சொல்லுவான் அல்லா உரட்டி விட்டுருவான் அல்லா அப்படியா விரைச்சிட்டு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுவான் என்ன தெரியுமா சொல்லுவான் வலா தூன் அப்படியான என்னோடு பேசவும் வந்து விடாதே என்னோடு பேசாதே கிட்ட வந்துடாதே அல்லாஹ் கோய்ச்சிடுவான் அன்பானவர்களே அன்பானவர்களே என்ன செய்வது அரவணைப்பாரு அன்பானவர்களே அன்பானவர்களே ஒரு நாளைக்கு ஒத்தன் ஏதான்டா இன்னும் ஒரு நாளைக்கு இழக்கப்படுவான் ஆனா அல்லாஹ் அப்படி இல்லேதாவுடைய வாழ்க்கை முடிவுதான் முடிவுதான் ஒன்றும் செய்ய சொல்கிறான் அடியார்களே நீங்க எல்லாம் தயாரிங்க சொருக்கு சொருக்கு ஆகுங்க அன்பானவர்களே நரகவாதிகள் ஆகிட்டோமா அல்லா பாதுகாக்க வேண்டும் பயங்கரமான தண்டனைகள் பயங்கரமான சோதனைகள் அன்பானவர்களே அன்பானவர்களே ரசூலுல்ல முடிவுகள் அன்பானவர்களே உலகத்தில் உள்ள நெருப்பு எப்படி தெரியுமா திருமதியில் வரக்கூடிய ரிவாயர் ரசூலுல்ல சொல்லுள்ளாக அழைகி வாலிகி வசல்லம் சொன்னார்கள் இந்த உலகத்தினுடைய நெருப்பு இருக்கிறது அல்லவா இது நூற்றில் உண்டுதான் நெருப்பினுடைய நூறு பகுதிகளில் ஒன்றத்தான் நல்லா உலகத்தை கிறக்க இருக்கிறான் அந்த நெருப்பு எவ்வளவு கடுமையானது தெரியுமா அந்த நரக நெருப்பை அல்லா உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறான் இந்த உலகத்தினுடைய நெருப்பு அல்லா ரெண்டு தடவை தண்ணீர்ல மூங்க வச்சு எடுத்து இருக்கிறான் அதனாலதான் நாங்கள் இன்றைக்கு பிரோஜனம் அடைகிறோம் நபி அவங்க சொன்னாங்க அவ்வாறு அந்த நெருப்ப எல்லாம் கடல்ல போட்டு தண்ணீர்ல மூங்க வச்சு எடுக்காவிட்டால் இன்னைக்கு இந்த நெருப்பால நீங்க பிரோஜனம் அடைய முடியாது அது அவ்வளவு பவறானது என்று அழகி வாழகி வசல்ல சொன்னார்கள் அன்பவர்களே அன்பானவர்களே ஒரு முறை அரா ஏன் நீங்க கவலையோடு இருக்கிறீங்க கவலையா விளங்குது என்ன நடந்துச்சு அதுல ஜிப்ரீல் அழகி சலாம் அவர்கள் நான் கவலை காரணம் என்ன தெரியுமா படைச்சி விட்டு எனக்கு சொன்னான் நரகத்தை பார்த்துட்டு வரும்படி அந்தேன் அதுதான் எனக்கு என்ன ஈடுபடுதில்ல எனக்கு அதை நினைச்சு நினைச்சி கவலை அழிச்சது இந்த நிற நிறம் மாறிக்கிறது காரணம் தான் ஜிப்ரீலே சீப்லி எனக்கு அந்த நரகத்தை பத்தி கொஞ்சம் செல்லுங்களேன் பாவிகள் சேரக்கூடிய நலகத்தை பற்றி சொல்லுங்கள் இந்த உன்பத்தினர்கள் நரகத்தை பெற்றிடப்படாதவா அன்று பயங்கரமான நிரகத்தை அல்லவா நரகத்தை பற்றி கொஞ்சம் செல்லுங்களேன் சொல்கிறார்கள் அல்லாஹ் நரகத்துரிய நெருப்பை மூட்டும்படி சொன்னான் அது ஆயிரம் மருதங்கள் மூட்டப்பட்டது ஆயிரம் வருதங்களை பெண்களும் ஆயிரம் வருடங்கள் மூட்டப்பட்டது அதனுடைய நிறம் அப்படியே சிவப்பு நிறமாக மாறியது சும்மா அமர் மூணாவது தடவையும் அல்ல சொன்னார் முக்கியங்கள் காவிர்களை வேண்டும் அன்பானவர்களே அலைகால் பாம் இன்னும் ஆயிரம் வருடங்கள் கடைசியாக அத்தர் அதனுடைய நிறம் மூவாயிரம் வருடங்களுக்கு பின்னால கருத்த ஒரு நிறமாக கருப்பு நிறமாக மாறிய நரகத்துடைய நெரு கருத்த நிறம் ஒரு பயங்கரமான ஒரு இருளப்போலி அப்படியான ஒரு நரக நெருப்பு தான் அந்த நெருப்பு அதுல ஜிபில் சொன்னார்கள் அதுக்கு பின்னால சும்மா كنا على جبريل <سؤال> عليه السلام سننا رجل لَوْ أَنَّ قَدْرَ ثُقْبِ إِبْرَثِينَ فُذِهَ مِنْ جَهَنَّمْ لَمَاتَ مَنْ فِي الْأَرْضِ كُلُّهُمْ جَمِيعًا مِنْ حَرِّهِ سُننا رجل عند ديَنْدَرَ مَعَنَا نَرَحَتِ لَيْرِنْدِي عند ديَنْدَرَ مَعَنَا صَرَخَ النِرِبُّ لَيْرِنْدِي ورُوشينو ده تلي على واضع ترسك بدمند அந்த நரகத்தினுடைய வாயிலிருந்து ஒரு ஜான் அல்ல சகோதரிகளே ஒரு முளமல்ல சகோதரிகளே ஒரு ஊசியினுடைய தலை அளவாகவே அந்த நரகத்திலே திறக்கப்படும் என்று சொன்னால் அதிலிருந்து வெளியாக கூடிய வரக்கூடிய சோட்டையின் காரணமாக சொன்னாங்க பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய கோடான கோடி மக்கள் எல்லாரும் முக்தாகிடுவாங்க அவ்ளோ பயங்கரமான கூடிய மலக்கு ஆறுகள் இருக்கிறார்கள் அல்லவா அந்த நரகத்தினுடைய தண்டனைக்குரிய மலக்கம் ஆறு ஒரு மடக்காவது ஒரு மலக்காவது வாழ்கிறாங்க அந்த ஒரு மலக்கு வருவார் என்று சொன்னால் அருளி குள்ளுரும் ஜமீஹி அவருடைய உடம்பில் வெளியாக கூடிய சூட்டின் காரணமாக அவருடைய உடற்படி என்று வரக்கூடிய துர்வாடியின் காரணமாக பூமிக்கு இருக்கக்கூடிய எல்லாரும் மூத்தாகிடுவாங்க எல்லாரும் நாசமாக அதற்கு பின்னால சொன்னாங்க மேலே மலைகளுக்கு வைத்து வைக்கப்படும் என்றால் மலைகளுக்கு மேலால அத சின்ன வட்டத்தை நீக்கப்படும் என்று சொன்னால் இவ்வளவு பயங்கரமானது இதை கேட்டு அழுகிறாங்க அவங்களும் அழுகிறாங்க அல்லாவுடையுக்கு அல்லாவுடைய அமீன் நம்பிக்கையாளன் நீங்கள் வகையை கொண்டு வரக்கூடிய ஒரு மலக்கல்லவா நீங்க ஏன் ஜிபிரி அலேஹி சொன்னார்கள் நான் ஏன் தெரியுமா அழுகிறேன் என்ன போலே மடக்குமார்களாக இருந்தே அவர்கள் உலகத்துக்கு வந்தார்கள் அவர்கள் இன்று வரைக்கும் அதாவது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதன் நினைச்சித்தான் எனக்கு பயம் அளிக்குதே ஏந்த முடிவும் அப்படியாகுமோ ஏந்த முடிவும் அந்த நிலமை ஆகமோ இதை நினைச்சித்தான் நான் பயப்படுகிறேன் என்று கொஞ்சம் பேர் ஒரு இடத்துல இருந்து சிரிச்சு கொண்டிருக்கிறாங்க சிரிச்சு கொண்டிருக்கிறாங்க நம்பிக்கை ஆக்கிரப்படுறாங்க நான் கேட்டு கேட்டுட்டு நரகத்துடைய தண்டனை எல்லாம் விளங்கிட்டு வாரேன் எங்களுடன் சிரிச்சி கொண்டிருக்கிறாங்களே சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சோ என்று உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கும் விளங்கும் என்றால் நீங்களும் அதை படிச்சு கொள்வீங்க நீங்க அழுது கொண்டே தன் காலத்தை கழிப்பீங்க நரகத்தை சரியா விளங்குவீங்க சரியா விளங்குவீங்கடா நீங்க கண்ணீர் பரிசு கொண்டுதான் இருப்பீங்க வடியும் உங்களோட துவார தண்ணீர் படியும் உங்களுடைய எல்லா நேரத்திலேயும் படியும் நீங்க எல்லா நேரத்திலேயும் சேர்ந்து உங்களோட மனைவி இன்பமான மனைவி இன்பமாக வாழலாம் சந்தோஷமாக வாழலாம் அந்த மனைவியோட இன்பமாக உறங்கலாம் ஆனாலும் ஆனாலும் நீங்க அந்த மனைவியோட இன்பம் அனுபவிக்க மாட்டீங்க உங்களோட நரகத்தினுடைய பயம் اخيرت في سندنا ولا بتبداع ده وما تلذلتم بالنساء على الورس ميلم شنعك وما ولا تجرأتم إلى السعودات من اللرم من جلوتك من دلده اوت ليركا ماتينك من مريا أوفيس ليركا ماتينك من مريا قدائشية ماتينك من مريا ايكا ماتينك لتجرعنا إلى الله ولا خرجت من جلس ீங்க பிர ஆலமியினுடைய சிந்தனையில் இருப்பீங்க என்று கருத்து பெற சல்ல சொன்னாங்க அன்பானவர்களே அன்பானவர்களே பயங்கரமான தண்டனை பயங்கரமான வேதனை الله قرآن لدينا فلا مادر شلخ دار. دار والذين كفروا قطعت لهم ثياب من نار يصب من فوق روسهم الحميم الله صلخ دار أنا نرغ بادي كلي قرية آدئي نظري با قطعت لهم ثياب من نار نرتنا على شئية تتعادة داراني باهم دائما நெலுப்பு சகோதரிகளே அதன் நெலுப்பு கட்டியாக்கி அல்லா அதைத்தான் ஆடை ஆடை நெருப்பு வென்று கொண்டே இருக்கும் எங்கே நெருப்ப கண்டை அவனுடைய அவனுடைய உடம்பு சூடாய்க்கு ஆடை சூட்டின் காரணமாக அவனுடைய தலையில தண்ணி ஊட்டப்படும் சூட்டுல குளிச்சோமா ராகத்து கிடைக்கிறது அவனுக்கு பயங்கரமான சூடு பயங்கரமான சூடு அந்த சூடான தண்ணி தலையில ஊட்டப்படும் சகோதர்களே அது ஒரு வேதனையாக இருக்கும் வளவும் இதே மாதிரி இரும்பினாலான பதிகளால அவர்களுக்கு எல்லாம் அடிக்கப்படும் ஹரீத் அவங்க இந்த நரகத்திலே வெளியேற பார்ப்பாங்க எப்படியாலும் கேட்டு வெளியே பைத்திடுவோம் ஓட பாப்பாரே அன்பானவர்களே அந்த நேரத்தில்தான் அந்த தடியால் அழிக்கப்படும் கிருமி வரக்கூடிய ரிவாயர் அந்த தடி இருக்கிறது அந்த நரகத்வாதிகளை கதிக்க கூடிய நதிகளில் ஒரு தனியார் சேர்ந்தும் ஜீன் வருக்கம் எல்லோரும் சேர்ந்தாலும் அந்த இரும்பு தடிய தூக்கி முடிக்க அவ்வளோ பாரமான இரும்பு தனியால தான் அந்த அடியானு கதிக்கப்படும் சகோதரே அன்பானவர்களே இந்த நேரத்துல தான் செஞ்சுவாங்க எங்களுக்கு வெளியேறதா அன்பானவர்களே பின்னாரி என்ன தெரியுமா சொல்லுவாங்க நரகவாதிகள் எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து நரகத்தினுடைய அதிபதி அல்லாட்ட சொல்லி ஒரு நாளைக்கு தண்டனை இல்லாம ஒரு நாளைக்கு நாங்க தண்டனை அனுபவிக்காவினோம் ஒரு நாளைக்கு லீவு தர சொல்லுங்களேன் ஒரு நாளைக்கு விஸ்தொண்டு தர சொல்லுங்களேன் அன்பானவர்களே அன்பானவர்களே கங்கவான்களே அல்லா என்ன தெரியுமா சொல்லுவான் நீ நரகத்திலே இருந்தோம் நரகத்திலே இருந்தோம் இன்னும் சொல்றான் பயமூத்து அல்லாஹ் சொல்கிறான் நாங்க நரகவாதிகளை மௌத்தாக்குறது அவங்களுக்கு இனி மௌத் என்பது இல்லை அவங்களுக்கு இதுக்கு பின்னால் அதாவது இல்ல அல்ல சொல்லுவான் நரகவாதிகளை பார்த்து இன்னும் ஒரு சொல்றான் பதில் அப்படியார்களே அதாவது சூழ்ச்சி கொண்டே இருந்தோம் சூழ்ச்சிக்கொண்டேன் பலன்சீதக்கும் இல்லாத அதாப நாங்க அதிகரிச்சு கொண்டே இருப்போம் ஒரு நாளும் இல்ல ஒரு நாளும் இறக்கம் காப்பில்ல அன்பானவர்களே இவ்வளோ பயங்கரமான தண்டனை இது மாதிரி ஒரு ஆயத்துகள் அல்ல ஒரு ரெண்டு ஹபீசுகள் அல்ல ஆயிரக்கணக்கான ஆயத்துகள் ஆயிரக்கணக்கான ஹபீஸுகள்ல சல்லா அல்ல செல்லம் இதனுடைய தண்டனையை சொல்லி தந்தாங்க ஏன் சொன்ன சொல்றிகள் ஆயத்தை சொல்லிவிட்டு நரட்டுவான நல்லா சொல்கிறான் அன்பானவர்களே அதை நறுகட்டி போறவங்களை யாரு தெரியுமா அல்ல நம் அனைவரையை பாதுகாக்க வேண்டும் அதான் நல்லா சொல்றான் நரகவாதிகளின் நரகவாதிகள் சுருகவாதிகள் நரகவாதிகள் கேட்பாங்களாம் அன்னும்மா நீங்க எங்களுக்கு தண்ணி கொஞ்சம் தாங்களே தண்ணி தாகமேக்குதே சரியானரியுமா சொல்லுவாங்க எங்களுக்கு அல்லாத ஹராமாக்கிறார் காவிரிகளுக்கு அல்லாத ஹராமாக்கி இருக்கிறான் அன்பானவர்களே அல்ல சொல்லுகிறான் அவங்க யாரு தெரியுமா அந்த நரகத்தை செல்லக்கூடியவங்க யாரு தெரியுமா அல்லதீனும் தீன விளையாட்ட எடுத்துக்கொண்டாங்க சொல்கை கணக்கெடுக்கல்ல புராண கணக்கெடுக்கல்ல நவீன வாழ்க்கை கணக்கெடுக்கல்ல சாராக்களை போல வாழ்ந்தாங்க காவிரிகளை போல வாழ்ந்தாங்க அன்பானவர்களே ஒரு தீன்தாரியாக தப்புவா உள்ள ஒரு மனுஷனாக சொல்கிறதுக்குரிய போட்டு விட்டதே துணியாட இன்பங்கள் துணியாட பணன் துணியாட பதவி துணியாட சொத்து செல்வங்கள் இது அடையில இன்பத்துல ஆகிரத்தை மறந்துட்டாங்க இன்றைக்கு நீங்க எப்படி ஆகிரத்தை மறந்து வாழ்ந்தீங்களோ உலகத்துல வாழும் பொழுது சந்திக்கணுமே அல்லாத்தே நம்மளாலே இதெல்லாம் அல்லாஹ் மறந்துடுவான் அல்லா இரக்கம் காட்ட மாட்டான் அல்லா ஏறிட்டும் பார்க்க மாட்டான் கெஞ்சி வேலில்ல கதறி வேலில்ல நம்பியங்க சொன்னாங்க நரகவாதிகள் அழுது அழுது அழுது அழுது கண்ணீர் முடிஞ்சிடும் அவங்களோட கண்ணங்கள்ல பெரிய பெரிய பாதங்கள் அதாவது தண்ணீர் ஓடி ஓடி கண்ணீர் வடிஞ்சு வடிஞ்சு ஒரு கால் மாறி ஆகி இருக்கும் நம்பி அவங்க சொன்னாங்க கண்ணீர் முடிஞ்சு முடிஞ்சு அதுக்கு பின்னால் அவங்க அவங்க ரெத்த கண்ணீரை வடிச்சுவாங்க ஆனால் வல்லா இறக்கம் காட்ட மாட்டாங்க அன்பானவர்களே அன்பானவர்களே எங்களுக்கு சொற்ப கால வாழ்க்கையை சொல்லி புத்தி சொல்கிறான் சொருக்கத்துக்குரியவர்கள் ஆகும் பாவம் செஞ்சிடவான பாவம் செஞ்சா தௌபா சேயார்களே நல்லவர்களா தன் ஆக்கி உங்க அடியார்களே என்று அல்லா ஒரு ஆண்டு பல இடங்களில் சொல்கிறான் எனவே அன்பானவர்களே கனவான்களே அன்பானவர்களே கனவான்களே நாங்களும் ஒவ்வொரு ஜும்மாக்கு வாரோம் பயான்களை கேட்கிறோம் இதை மாதிரி எத்தனையோ சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது இந்த பயன்படுத்தி பயன்படுத்தி எங்களோட வாழ்க்கையில திருத்தங்களை உண்டாக் கொள்வோம் மாற்றங்களை நானும் தான் நீங்களும் தான் நாங்கள் எல்லோரும் இதை கொண்டு எங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாக் கொள்வோம் என்றால் அல்ல மன்னிக்க போதுமானவன் உயர்ந்த சொ போதுமான இன்பம் வைக்குறது இன்பம் வைக்கிற கெட்டதை பேசுறது இன்பம் வைக்கிறியா அராமான சம்பாத்தியம் இன்பம் வைக்கிறது மாறிவிட்டதுயா நாட்டத்துக்கு எழும்புறது இன்பம் இல்லையா இம்மான் ஜமாத்தோட தொழுரது ஆசியா இவாதத்தை ருசியாக்கையாள் விவாத திம்பமாக்கியா பாவத்தை வெறுப்பாக்கியா பாவத்தை கஷப்பாக்கியால் சொர்க்கத்து குறிவாளியா சொர்க்கவாதி இளைஞர்கள் சொர்க்கவாதி இளைஞர்கள் ஆக்குறியால் சொர்க்கத்து குறிவளாக்குரியா எங்களை சந்ததி சந்ததியா சொர்க்கவாதிகள் ஆக்குவாயாக